பத்து அல்லாஹின் தூதர் செல்ல செல்லம் அவர்கள் கூறினார்கள் பிற முஸ்லிம்கள் எவரது நாவும் கையின் தொல்லைகளில் இருந்து பாதுகாப்பு பெறுகின்றார்களோ அவரை மேலும் எவர் அல்லாஹுவால் தடுக்கப்பட்டவற்றை விட்டு ஒதுங்கி கொண்டாரோ அவரை துறந்தவர் அதாவது மொஹாஜிர் ஆவார் இதை அப்துல்லாஹின் அமர் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்